அனைவருக்கும் வணக்கம் நெற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலிருந்தே சிம்மல் இந்த தலைப்பு பொறுமை அறிவாளியில் அனைவரையும் முற்று கவனித்தால் அவர்களிடையே இருக்கும் வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமை ஒன்றே உணரலாம் அவர்கள் அசாத்திய பொறுமைசாலிகள் அவர்கள் அவசரப்பட்டிருந்தால் விளக்குகளோ விமானமோ கப்பலோ கணினியோ கிடைத்திருக்க முடியாது அவர்கள் காத்திருந்தார்கள் நம்பிக்கையுடன் அவர்கள் அத்தனை பேரும் கவனிப்பதிலும் உற்று நோக்குவதிலும் பல நாட்களை பொறுமையுடன் பயன்படுத்துவதிலும் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் இருந்தனர் கவனிப்பதற்கும் கிரகிப்பதற்கும் மட்டுமல்ல ஆய்வதற்கும் அலசுவதற்கும் கூட பொறுமை தேவை பொறுமை இருப்பவர்களிடம் பேசுவதைத்தான் அனைவரும் விரும்புகின்றனர் மற்றவர்கள் பேசி முடிப்பதற்குள் பேச முந்தும் மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் தன்னை பற்றியே பாடும் இவர்கள் நட்பு வட்டத்தில் பெரிதாக நினைக்கப்படுவதில்லை தன்னையே மனம் முழுவதும் நிறைத்துக் கொண்டிருக்கும் மன நோயாளிகளிடம் எல்லாரும் எச்சரிக்கையோடு தான் இருக்கின்றார்கள் உரையாடலில் ஆதிக்கம் செய்பவர்களை ஆணவம் பிடித்தவர்கள் என்றே வாழ்வில் அகராதி வழங்குகின்றது விட்டு கொடுக்கும் சிறந்த ஒரு மனப்பான்மையுடன் பெருந்தன்மையும் தவறுகளை மறக்கும் தாராள குணமும் பொறுமை இருப்பவர்களுக்கே பொருந்தி வருகிறது சிந்திப்போம் பொறுமையை நம் வாழ்வில் கடைபிடிப்போம் நன்றி